அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து சிமானுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு தன்னம்பிக்கை உலகிலேயே மிகவும் அற்புதமான நம்ப முடியாத சாதனை செய்பவர்கள் யார் எப்போதும் நம்பிக்கை குறையாமல் வாழ்கிறவர்கள் மாற்றுத்திறனாளியரிடம் இத்தகைய நம்பிக்கையை அதிகமாகவே காணலாம் அரும் சாதனைகளில் புரிந்த தாமஸ் சால்வா எடிசன் கெலன் கெல்லர் பி மைக்கேல் பாரடே சான்சன் லூயிஸ் பிரைல் முதலானோர் மாற்றுத்திறனாளியரே தன்னம்பிக்கை ஒன்றினயே இவர்கள் தம் வாழ்வில் குறிக்கோளாகக் கொண்டார்கள் வெற்றியும் கண்டார்கள் நான்கு வயதில் ஏற்பட்ட நிமோனியா காய்ச்சலினால் இனி நடக்கவே முடியாது என மருத்துவரால் கூறப்பட்ட வில்மா ருடால்ப் என்னும் பெண்மணி தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கைவிடவில்லை இடைவிடாத பயிற்சியும் துணிவும் கொண்டு விளங்கிய வில்மா ருடால் பதிமூன்று வயதில் ஓட்ட போட்டிகளில் கலந்து கொண்டாள் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்ற ருடால்ப் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் மூன்று தங்கங்களை வென்ற பெண்மணி என பாராட்ட பெற்றார் நம்பிக்கை தான் நம்பிக்கை என்பது ஆற்றல் மீது மதிப்பு வைக்கின்ற ஊக்கத்தின் கண் ஊற்றெடுப்பது தன்னால் இயலும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி செயல்படுத்துகின்ற உற்சாகத்தை ஊட்டுகிறது தன்னம்பிக்கை நாமும் நம் வாழ்வில் ஒவ்வொரு செயல்களிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி